विश्वोत्पत्यादिहेतवे சச்சிதானோோத்பதித்தவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா एकस्तयो ஏகத்த பிப்ள भगवान श्रीकृष्ण उद्धव मुक्त वैलक्षण्य बदन कालिक मुक्तन का जीवात्मा परमात्म उपनिष्न और मर रूप ஒரு பறவை உட்காந்த இடத்துல பேசாமல் உட்காந்துருக்கு இன்னொரு பறவை தான் கிளைகளுக்கு கிளைகள் தாவறது தாவையும் அங்கே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு சிலலாம் கசாப்பு பழங்கள் சிலதெல்லாம் இனிப்பு பழங்களையெல்லாம் சாப்பிட்டு துக்கப்படுறது என்றைக்கு ஒரு நாள் அந்த இன்னொரு பறவையே இந்த பறவை அமைதியாக பார்க்கிறதோ அப்புறம் அந்த பறவை மயமாயிடுறது அப்புறம் அதுவும் அந்த பரமாத்மா பரவ மயமாய் பரமாத்மாவை ஒன்றி போயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு புரிய வைக்கிறதுக்காக அது மாதிரி இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா சம்சாரியாக உலகத்தில் பல சரீரங்களை எடுக்கிறான் ஆனால் தன் சரீரத்துக்குள்ளே தன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த உணர்வு மயமான அந்த பரமாத்மாவை எப்போ தரிசனம் பண்ணுறானோ அப்போ அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவன் ஆயிடுறான் இதெல்லாம் புரிஞ்சிக்கிற விஷயம் உண்மையிலேயே நான் வந்து ஜீவாத்மா கிடையாது பரமாத்மா ஜீவாத்மாங்கிற பேதமும் கிடையாது இருக்கிறது ஒரே சைதன்யந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அதே தான் இங்கே சொல்கிறார் சுபர்ணௌ ஏதௌ சதிருஷ் சகாயௌ ஏதௌ சுபர்ணவ் ரொம்ப அழகான தங்கமயமான ரக்கைகளோடு இருக்கிற பறவைன்னு உபனிஷத்தில் சொல்லிருக்கு துவாசு பர்ணாசயுஜா சாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே முண்டக்கோபனிஷத்தில் இருக்குது ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷத்தில் இருக்குது ரிக்வேதத்தில் இருக்குது இப்படி பல இடங்களில் இருக்கிறதாக பார்க்கிறோம் நாம் ஆகா ஏதௌ ஏதௌனா இந்த ரெண்டு பறவைகள் சுபர்ணவ் அழகான ரெக்கைகள் இருக்கிறது சதிருஷ் ஒரே மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்ஸே தெரியல ட்வின்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்கு ரெண்டும் ஞானஸ்வரூபம்னு அர்த்தம் அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தா நிழலும் நிஜமும் நிஜத்து தானே நிழல் இப்போ தண்ணீரில் தெரிகிற பறவையும் மரத்தில் இருக்கிற பறவையும் ஒன்று தானே அது மாதிரி நிழல் உணர்வாகிய ஜீவாத்மா நிஜ உணர்வாகிய பரமாத்மா ரெண்டு உணர்வு அறிவு கோணத்தில் சதிருஷ் சதிருஷ்னா சித்ரூபத்வேன அப்படின்னு வியாக்கியானக்காரர்கள் சொல்கிறார்கள் சகாயவ் இணை பிரியாதவர்கள் என்று நீ அன்று நான் பார் தாய்மானவர் ஆக நம்ம இறைவனும் ஜீவாத்மா பரமாத்மா ஒரு நாளும் பிரிய முடியாது அதனால தான் சகாயவன்னு சொன்னார் இங்கேயாவது நமக்கு மனசில் பறவைகள் ரெண்டு தனியாக நினச்சிட்டு இருப்போம் ஆக இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர உண்மையிலே ரெண்டும் ஒன்று தான் இது தெரியும் எதிர்ச்சையா ஏதவ் கிருத்தநீடவுச்ச விரக்ஷே விக்ஷேன்னா மரத்தில் கிருத்தநீடவு மரத்தில் வந்து கூடுகட்டி இந்த ரெண்டும் எதிர்ச்சையா ஏதோ காரணம் அப்பிரார்த்திதையாம்பாதமாக எதிர்ச்சையாங்கிறது இங்கே மாயையான்னு அர்த்தம் மாயையினால் எதிர்ச்சையான்னா மாயினால் இந்த ரெண்டு பட்சிகளும் இருக்கு கூடுகட்டின்னு இருக்குற மூட்டுக்குள்ளர்த நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு முயற்சி போம் சுபர் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்